தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்ருட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் துரோபதியின் திருமணத்தை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் ஓக பாண்டவர்கள் மற்றும் குந்தி தேவியும் பிராமண தங்கி இருந்து அங்கு அட்டகாலம் செய்து வந்த பகாசுரனை வதம் செய்கின்றார்கள் இதனால் அந்நகர மக்களின் அபிமானத்திற்கு ஆளாகின்றனர் இருந்தாலும் அவர்கள் பிச்சை பெற்றே காலத்தினை கழித்து வந்தார்கள் சும்மா இருக்கும் நேரங்களில் அங்கிருந்த ஏனைய பிராமணர்களோடு வேதங்களையும் தர்மசாஸ்திரங்களும் பற்று வருதலில் ஈடுபாடு கொண்டார்கள் இதனால் அவர்கள் மிகவும் மன பெற்றவர்களாக மாறினார் அச்சமயத்தில் அந்த நகரத்திற்கு செய்தி ஒன்று வந்தது பாஞ்சால மன்னன் துருபதன் தனது ஒரே மகளான துரோபதிக்கு சுயவரம் ஏற்பாடுகள் செய்துள்ளான் என்பதே அச்செய்தியாகும் இந்த சுயமரம் பாஞ்சால நாட்டின் தலைநகரான கம்பலியாவில் நடப்பதாக செய்தி அறிவிக்கப்பட்டு இருந்தது எல்லா நாட்டு தேசத்து ராஜாக்களும் இதில் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்ய இந்த சுயம் வரத்தினை காண அனைத்து பிரமணர் வைத்தியர் சூத்திரையினர் பலரும் போகின்றனர் என்கிற செய்தியும் பாண்டவர்களுக்கு கிடைக்கின்றது இந்த சுயவரமானது வில்வித்தையில் சிறந்து விளங்கக்கூடிய அர்ஜுனுக்காகவே செய்யப்பட்டுள்ளது எனவும் ஒருவேளை தீபத்தில் இறந்து பாண்டவர்கள் தப்பியிருந்தால் திரௌபதியை மணக்க அவர்கள் சுயம்பரத்தில் கலந்து கொள்ளலாம் என்கிற செய்தியும் பரவலாக பரவிருந்தது இதனால் பாண்டவர்களும் தமது தாய் குந்தித்தேவியோடு காம்பலியா நகரம் செல்ல முனைந்தனர் அங்கு ஒரு குயவனின் வீட்டில் குந்தித்தேவியை தங்க வைத்துவிட்டு பாண்டவர்கள் சுயவரத்தினை காண்பதற்காக தாம் மட்டும் நகரத்தின் உள்ளே சென்றார்கள் சுயபரத்தில் கலந்து கொள்வதற்காக எல்லா தேசத்து ராஜாக்களும் வந்து இறங்கியிருந்தார்கள் துரியோதனன் கர்ணன் சல்லியன் பலராமன் கிருஷ்ணன் ஜனாசந்தன் போன்றவரும் அங்கே வந்திருந்தனர் இவர்கள் அங்கே மாளிகையில் சுயம்பரம் நாளினை எதிர்பார்த்து தங்கியிருந்தனர் சுயபரம் நாள் ஏக புல வந்தது ராஜகுமார்கள் ஆடம்பரமாக அமைக்கப்பட்டிருந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்கள் பாண்டவர்கள் பிரமண கோலத்தில் இருந்ததால் பிரமணர்கள் தங்கியிருந்த இடத்திலே அமர்ந்திருந்தனர் அவர்கள் ஒன்றாக உட்காராமல் தனித்தனியே அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அர்ஜுன் மட்டும் இங்கே இருந்தால் இந்த ராஜகுமார்கள் ஓடோடி விடுவார்கள் என மற்றவர்கள் பேசுவது பாண்டவர்கள் காதுகளில் அங்கே விழவே செய்தது என கேட்டு அர்ஜுன் மிகவும் மனமகிழ்ந்தான் அப்போது அரச குமாரியான திரௌபதியை அழைத்துக்கொண்டு அவனது சகோதரன் திருஷியமனன் அங்கே வந்தான் சுயம்பர மேடையில் அவளை நிற்க வைத்தான் பின்பு அங்கு வந்திருந்த ராஜகுமார்கள் அனைவருடைய பெயர்களும் வாசித்துவிட்டு சுயம்பரத்திற்கான நிபந்தனையை அறிவித்தான் எல்லோரும் மிகவும் அமைதியுடன் அவன் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர் இதுதான் சுயம்பரத்திற்கான போட்டி இங்கே ஒரு வில் வைக்கப்பட்டுள்ளது கூடவே ஐந்து அம்புகளும் வைக்கப்பட்டுள்ளன மேலே ஒரு கம்பத்தில் துவாரத்துறக்கூடிய சக்கரம் ஒன்று சுரண்டு கொண்டுள்ளது அந்த சக்கரத்திற்கு மேலே மீன் வடிவில் இலக் இலக்கிய ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது வில்லெடுத்து அம்பு துவாரத்தின் வழியாக அந்த இலக்கியை மீழ்த்துபவர் மாநாளன் ஆவார் என்று கூறினார் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக வந்து முயற்சியில் தோற்று போகின்றனர் இதனால் வருத்தப்பட்ட திருஷ்டுமணன் இப்போது இங்கு வந்த ராஜகுமார்கள் அனைவரும் இந்த போட்டியில் தோற்று போய்விட்டார்கள் எனவே இப்போட்டி அனைவருக்கும் பொதுவான போட்டியாக அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது பிரமணர் சத்திரியர் யார் வேண்டுமானாலும் இந்த போட்டியிலே கலந்து கொள்ளலாம் வெற்றி பெறுவர் யாராக இருந்தாலும் என சகோதரி திரௌபதி மணந்து சீர் பெறலாம் என்றான் என அறிவிப்பினை விடு விடுவித்தான் அப்போது பிரமணர் வேடத்தில் இருந்த அர்ஜுனன் பிரமணர் கூட்டத்தினை விட்டு போட்டியிலே கலந்து கொள்ள வெளியே வந்தான் பிரமணன் இவன் நிச்சயம் ஆவணப்படப் போகின்றான் இதிலே கலந்து கொள்ளும் திறமையும் ஆற்றலும் பிரமணருக்கு சிறிதும் கிடையாதே என்று அங்கலாய்ந்தனர் ஆனால் பிரமணர் வேடத்திருப்பது அர்ஜுன் என்பது அவர்களுக்கு தெரியாது அர்ஜுனன் நாராயணை மனதிலே நிறுத்தி வைத்து கொண்டு ஒரே அம்பில் இலக்கிய கீழே வீழ்த்தினான் திரௌபதி தனது கையில் உள்ள சுயவல மாலையை அவனுக்கு அணிவித்து மணாளனாக ஏற்றுக்கொண்டார் அப்போது அங்கு சுற்றியிருந்த ராஜகுமார்கள் குழப்பம் விளைவித்தனர் ஆனால் கண்ணனுக்கு மட்டும் போட்டியில் செய்த பிரமணன் அர்ஜுனன்தான் என்பதும் பாண்டவர் உயிருடன் தான் இருக்கிறாள் என்பது புலப்பட்டு விட்டது இதனால் ராஜகுமார்கள் மேற்கொண்ட கலவரத்தினை ஒடுக்கி அவர்களை போக செய்தான் கண்ணன் துரோபதி அழைத்து கொண்டு தனது சகோதரர்களோடு குந்தித்தேவி இறங்கியிருந்த குயவனின் வீட்டிற்கு சென்றான் அர்ஜுனன் அம்மா உனக்கு ஒரு புதுமையான பிச்சை கொண்டு வந்துள்ளோம் என அனைவரும் ஒரே குரலில் உழைத்தனர் குந்தித்தேவிக்கு அவர்கள் துரோபதியை கொண்டு வந்தது தெரியாது உடனே அவள் எதனை கொண்டு வந்தாலும் சரி அதன் நீங்கள் ஐந்து பேரும் பங்கிட்டு மகிழுங்கள் என்று ஆணையிட்டாள் ஆனால் அவர்கள் கொண்டு வந்தது துரௌபதி என்கிற கன்னிகை என்பதை அறிந்து மனம் குழம்பி நின்றாள் இருந்தும் தாயின் சொல்லையே வேதவாக்காக கருதி ஆய்வரும் திரௌபதி மனம் புரிந்தனர் பாண்டவர்கள் உயிருடன் இருக்கும் செய்தி இந்த சுயரம் மூலமாக பாஞ்சால மன்னன் துரோபதிக்கு தெரிய வந்தது இதனால் அவன் தனது மகள் துரோபதியின் சுயரம் நினைத்து மனம் பாண்டவர்களும் உண்மை ஒப்புக்கொண்டு பிரமண வேடத்தினை கலைக்கின்றனர் முறையாக திருமண ஏற்பாடுகளை செய்தான் துரூபதன் இதுதான் மகாபாரதத்தில் துரோபதியின் திருமண கதையாகும் நன்றி வணக்கம்